நாற்பத்தி மூன்று கலந்துவிட்டால் நின்று கொண்டே சஹாபாக்கள் தொழுவார்கள் என்று இபன் உமர் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் எதிரிகள் இதைவிடவும் அதிகமாக இருந்தால் அவர்கள் நின்று கொண்டோ வாகனத்தில் அமர்ந்து கொண்டோ தொழலாம் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக இபன் உமர் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள்